நீங்க சரீராத்தமான ஆத்மஸ்வரூபத்தைல கர்த்தாவாக ஒரு ஆசாமி தேவைப்படுறதுங்கிறதுக்காக அந்த விதிசேஷம் சொல்லலாம் ஆனால் உபனிஷத் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இது அந்நிசேஷம் ஆக முடியாது அந்நத்துக்கு அந்தமாக வேறொரு கர்மாந்தமாக ஆத்மஸ்வரூபத்தை உபனிஷத் சொல்லிக் கொடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது அங்க சொல்லும் போது உபனிஷத் கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் உபனிஷதம் பல பிரச்சனை புதிய சொல்றது ஷதம் புருஷம் யாஜ்ய வளிக்கரை எல்லாரும் கேள்வி கேள்வி அந்த அவுபரிஷ புருஷனை கேட்கிறேன் நீ சொல்லு சொல்ல முடியாது அந்த ஔபரிஷத புருஷா உபனிஷத்து அவகமியதே இது அவுபரிஷத புருஷா உபனிஷத்துல மாத்திரம்தான் இதை தெரிஞ்சுக்க வேற எந்த பிரமாணத்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது உபனிஷத் பிரமாணத்தினால மாத்திரம் தெரிஞ்சிருக்க முடியும் அப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபம் சேஷமாக இருக்க முடியாது வந்தாங்க ஆனா இது மேல என்ன சங்க பண்றது என்ன ஒரு சங்க பண்ணது கேட்ட உபனிஷத்துல மாத்திரம்தான் ஆத்மா சொல்றது எப்படி சரியாக வரும் எனக்குதான் இப்ப ஆத்மா தெரியலையா அஹம் தெரியாதவன் யாராவது உண்டா அகம்னு சொல்றது அவன் ஆத்மாவை தான் சொல்றான் விசாரிச்சு பார்த்தாச்சு இந்தியம் எல்லாத்தையும் ஆத்மா இல்லேன்னு கண்டுபிடிச்சு வத்திரேகம் பண்ணி அப்புறம் கருவியில ஆத்மஸ்வரூபத்துக்கு வந்து விடுறானே அப்ப அகம் சப்தார்த்தம் ஆத்மான்றது லோக பிரசித்தமாக இருக்கு இது உபரிஷத்துல தான் தெரியும் அப்படிங்கறத வச்சுட்டு புருஷக நீங்க சொல்றீங்க இது எப்படி சரியாக வரும் சரி அஹம் தெரிஞ்ச அதே ஆத்மாவ உபனிஷத்துன்னு சொல்லி கொடுத்துருக்குன்னு சொன்னா இப்ப என்ன தப்பு அப்படின்னு கேட்டா தப்பு இருக்கு உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா அனந்தேகம்னு சொல்றேன் ஆனா அகம்னு எனக்கு தெரியக்கூடிய ஆத்மா கர்த்தா போக்தா அப்படி தெரிகிறது இல்லையா இந்த ஆத்ம சுருக்கம் தெரியிறது அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மா உபனிஷத்துலதான் தெரிகிறது அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்னு ஆட்சேபம் ஆத்மாவை உபநிஷத்திரமானம் தான் சொல்ல முடியாது என்ன சொல்ற உபனிஷதான்னு சொன்னதுல தெரிஞ்சிக்க தெரியறதோ அதுக்கு எது சாட்சியாக பாதிக்க சாட்சியாக இருக்கோ அதுதான் நான் ஆத்மான்னு சொல்றேன் பண்ணி தேகம் ஆத்மா இல்லையான்னு கொண்டு வரேன் உபனிஷன் மனசு புத்தி சித்தம் இதெல்லாம் கூட தள்ளலாம் ஆனா அகங்காரம் ஒரு அம்சம் இருக்கு அந்த அம்சம் இது ஆத்மா இல்லையே தள்ளவே முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த அகங்கார யுத்தமான ஆத்மஸ்வரூபம் தான் அகங்கார்த்த காட்டிலும் அகங்காரத்துக்கும் ஆசகமாக இருக்கக்கூடிய சைதன்யத்தை ஆத்மஸ்வரூபம் சொல்லி கொடுக்கிறது நமக்கு அகம்னு தெரியக்கூடிய அதனால அகம்னு தெரியக்கூடிய ஆத்மா இருக்கு அது கர்த்தாவாகவும் ஹோத்தாவாகவும் பலவிதமான சம்சார தர்மங்கள் உள்ளதாகவும் தான் சொல்லுறது உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா அப்படி இல்லை அகர்த்தா அகோக்தா பிரம்மா அப்படின்னு சொல்லி ஆகையாலே உபனிஷத்துவரூபத்தை அந்த ஆத்மஸ்வரூபத்தை வேற பிரமாணத்தினால தெரிந்து கொள்ள முடியாது ஒரே வசுதான் நாம தெரிஞ்சக்கூடிய அகங்கர ஆத்மா இதத்தவா தனியாகவா ஆத்மா இருக்கு உபரிஷம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா பிரசித்தமா அப்பிரசித்தமா அப்படின்னு கேட்டு எந்த தேவையில்லையே அப்பிரசித்தம் சொன்னா அதை பத்தி என்ன விசாரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுல பிரசித்தம் சர்மே தெரிய இருக்குமா எப்படி இருத்தரும் ஆத்மஸ்வரூபம் சொல்லிட்டு இருக்கா அதனால சந்தேசத்தை நிவர்த்தி பண்ணி இதுதான் ஆத்மஸ்வரூபம் நிர்ணயம் பண்றதுக்காக விசார சாசனா அப்படி பாக்கடி இந்த சமாசானம் எப்ப பொருத்தமா இருக்கும் நாம எதை ஆத்மாவை நினைச்சிருவோமோ இதுவேதான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மாவாக இருந்தால்தான் நாம சொல்ற ஆத்மா வேற சொல்லி ஆத்மா வேற சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியாதனால விசாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆக்ஷேபம் ஆக்ஷபத்துக்கு பதிலே வராம வராமக்கும் ஆகையால நமக்கு தெரிஞ்ச ஆத்மாவையே தான் இதுக்கு வேற எதுதான் சொல்லிவிடுவோம் அப்படியா அது உபயோகம் அந்த குணம் அதுக்கு வாஸ்தவமும் அவாஸ்தவமும் ஏதோ சில குணங்களோட புரிஞ்சுக்கணும் அதனுடைய உண்மையான சொருப்பத்தை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மள வந்து அதை தெரிஞ்சவா நம்மள என்ன சொல்லுவா உனக்கு அந்த வஸ்துவை பத்தி தெரியல புரிஞ்சுக்கோமோ அந்த உனக்கு தெரியலே உபதேசம் இவருடைய உண்மையான சுருக்கம் இப்ப ஏற்பட்டது அப்படின்னு அவ உபதேசம் பண்ணுங்க இந்த வஸ்துவை பத்தி இவருடைய உபதேசத்தினால்தான் நான் தெரிஞ்சின்றேன் அப்படின்னு தானே சொல்லுவோம் நான் முன்னாடி தெரிஞ்சின்றது தப்பா நான் அதனால உண்மையாக அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றது இவருடைய உபதேசத்தினாலும் விவகாரம் உண்டு தெரிகின்றன இப்ப சரியாக தெரிஞ்சின்றதுனால இந்த பிரமாணத்தினாலே தெரிஞ்சின்றதாக அதே மாதிரி இந்த அதே ஆத்மஸ்வரூபத்தை நாம கர்த்தபோகத்திருவாறு விசிஷ்டமாக நம்மளுடைய அனுபவத்துல வச்சு தெரிகின்றிருக்கோம் உனால வேற மாதிரியாக இதுக்கு விபரீதமாக அசற்புறு அப்போ ரூபமாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை அது தெரிவிக்கிறது அப்படியானால் இந்த ஆத்மஸ்வரூபம் உபனிஷத்துனாலதான் சரியாக தெரிந்து கொள்ள உபநிஷ் தெரிஞ்சுக்க முடியலைதால உபனிஷத்து அதிக பிரமாணம் அதற்கு உபனிஷத்து விரைவ அதிக சொன்னதும் சரி நம்ம ஒரு அனுபவத்தில் அது பிரகாசிக்கிறது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்றதும் சரி ரெண்டும் சரி சாட்சிக்கு என பிரத்யுத்தா நீ அகம்னு எதை சொல்றியோ எந்த ஆத்மாவை சொல்றியோ அந்த ஆத்மாவுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா அதனால என்ன ஆச்சு தெரியல அந்த ஆத்மா சொல் இப்ப சாட்சி சாட்சியம்னு சொல்றது சாட்சின்னு சொன்னா நம்ம என்ன இருக்கோம் நாம இந்த அந்தப்பணம் பண்ணக்கூடிய வசூல் எல்லாம் தனியா இருந்து பார்த்துட்டு இருக்கேரு அப்படின்னு கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்லும் போது கர்த்தாவும் வெறும் அந்தஸ்கரணிய வெறும் சைதன்யம் இது ரெண்டும் கலந்தது அந்தஸ்கரண பிரதிபிம்பிதமான அதே சைதன்யம் தான் கர்த்தக்கு போக உடையதாக இருக்கு ஆனால் கர்த்தா போக்தான்னு சொல்லும் போது அந்தஸ்கரணத்தை சேர்த்து நாம அந்த இருக்கனும் அந்த ஆத்மாவில சேர்ந்து தெரியுது சைதன்ய மாத்திரத்தை பார்க்கும் போது அந்தஸ்கரண சம்பந்தம் உள்ள அதே இதை உபாதியின்னு சொல்றது இந்த அந்தஸ்கரணத்தை உபாதியாக விசேஷமாக எடுத்துக்காமல் உபாதியாக தழு இதுல பிரதிபிம்பிதமான அந்த சைதன்யத்தை மாத்திரம் எதுக்கு சாட்சி அது எதை காமிச்சு கொடுக்கறது அப்படின்னா அந்த சாட்சியம் அதை சொல்றது இது சாட்சி வாகனம் அதனால எது பிரகாசப்படுத்தப்படுறதோ அது சாட்சியம் அந்த சாட்சிய சம்பந்தம் இருந்தா தான் அதுக்கு சாட்சியா சாட்சிங்கிற பேரும் வரல அது எதை பிரகாசப்படுத்துறதோ அதோடு சம்பந்தப்பட்டு இருக்கு அது விலகியே இருக்கு இது எதை பிரகாசப்படுத்துறதோ அது இந்த சாட்சியுடைய விலகி இருக்கு அது இதுல கலந்துதுன்னா விசிஷ்டம் கலந்துதுன்னா அவன் ஜீவன் மந்த ஸ்வரூபத்தை சைவனம் பிரகாசப்படுத்துறது அந்த அந்தஸ்கரணத்தையும் இதுல சேர்த்துட்டோம் விலச்சி அவங்க அந்தஸ்கரண உபகிதம் சைதன்யம் சாட்சி இப்ப ஜீவனும் சாட்சியும் சைத்தன்யம் எடுத்து பாக்க முடியாது தேவதத்தம் தண்டத்தோடு கூடி இருக்கிறான் அப்படின்னா தண்ட விசிஷ்டா அயன் தேவதா கண்டம் இல்லாமல் இவனுக்கு தேவதனுக்கு ஒரு ஸ்வரூபம் உண்டு இப்ப தேவதத்த ஸ்வரூபமும் கண்டத்தோடு கூடிய ஸ்வரூபமும் ரெண்டு தனித்தனியாக எடுத்து காமிக்க முடியாது கண்டத்தை வச்சுட்டு தேவதும் தேவதத்த ஸ்வரூபம் இவர் தனியா இருக்க பாரு அந்த கட்டத்தில் காமிக்க முடியாது இவனுக்குள்ளதான் அதை அடங்கியிருக்கு அதனால சாட்சிங்கிறது நம்மளுடைய ஆத்மாதான் அதாவது ஆத்மஸ்வரூபமேதான் சாட்சி அப்ப ஜீவங்கிறது அந்த உபாதியை சேர்த்து சொல்லும் போது அவனே ஜீவன் உபாத்திய விளக்க விட்டுட்டு சொல்லும் போது விசேஷத்தை விட்டுட்டு அவனே சாட்சி அப்ப இதுல என்ன ஆச்சு உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சாட்சி வேறையான உள்ள அதனால இது பிரசித்தி லோகத்துல இருக்கு பிரசித்தி எந்த ரூபத்துல வேற ஒரு ரூபத்துல இருக்கு ஏன்னா நம்ம அல் உபாதியெல்லாம் சேர்த்து பாத்துறதுனால இதே உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அதே ஆத்மஸ்வர ரூபத்துக்கு பிரசித்தி வேற தினசாக போட்டி வேற தினசான பிரசித்தி எடுத்து அப்படின்ட்ட பிரசித்தியை விளக்கி அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் உபரிஷத்துக்கு வருது அதனுடைய விசாரணை ரெண்டு சங்கதி ஏன்னா விவகாரம் செய்யறது அது காமிச்சு கொடுத்தா அதுக்காக சொல்லி கொடுக்க